தேவனுடைய பரிசு லாபத்திற்கு மயமாவதாக இரண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டனுடைய அதிகால வேளையில் முதல் நேரத்தில் தேவருடைய சன்னிதானத்தில் உங்களோடு கூட சேர்ந்து அடியும் மகிழும் இந்த வருடத்தை தேவருடைய சன்னிதானத்தில் அடியும் ஆரம்பிக்கும் முடியாது நல கிருமைக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு சுதோத்திரம் உண்டாவதாக தேவரில் சொல்ல தேவனுக்கு நன்றி கடந்த ஆண்டிலேயும் என்னுடைய ஆன்மீகத்தில் அதற்காக நான் தேவனுக்கு வாழ்த்தல் செலுத்துகிறேன் மகிமைப்படுவதாக அதாவது இரண்டாயிரத்தி ஏழில் இல்லாத அனுபவத்தை இரண்டாயிரத்தி எட்டிலே அடி என் பெற்றுக் கொள்ளும் உதவி செய்தார் என் ஆண்டவருடைய சமூகத்தில் செல்லும் தேவனுடைய அன்பிலே கலிகூர் முடிய மகளிர் முடியாக அதாவது உள்ளம் நிறைந்து பொங்கி வழிமுடியாக அப்படிப்பட்ட நல்ல கருத்தை இரண்டாயிரத்தி ஆண்டில் முழுவதும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு வாழ்த்து செலுத்திய தேவனுக்கு மயிமை அதோடு கூட நம்முடைய திருச்செபையுடைய பணியிலே இந்த நாகர்கோவில் கிளையிலேயும் தேவனால் கத்த நம்முடைய திருச்சபையினுடைய செல்க அதாவது திருச்சபையினுடைய சக்திக்கு மிஞ்சிய காரியத்தை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் மகிமை உண்டாவதாக நான் அநேக வேலைகளை என்னுடைய உள்ளத்திலேயே நான் சிந்திப்பேன் தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு அல்லது சரீரத்திற்கு செய்யாத காரியத்தை அநேகர் திருச்சபைக்காக தங்களை அர்ப்பணம் செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு முழுவதும் அதற்காக நான் ஆண்டவருக்கு வாழ்த்தல் செய்த எங்களுடைய அதாவது அநேக முறை சந்தோஷப்படுத்திய தேவனுடைய பிள்ளைகள் எங்களுடைய ஊழியர் காலத்தில் அதாவது ஒரு மனிதன் அதாவது தன்னாடு வகையில் ஒரு ஊன்றுகோலை கையில் பிடித்துக் போது அவனுக்கு எப்படி ஒரு தைரியம் ஒரு பலன் ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறதோ அதே உணவு இந்த ஊழியர் காலத்திலேயும் பெயருடைய பிள்ளைகள் அணிய நின்று இந்த ஊழியத்திலே ஊழியத்தினால் செம்மையாய் செய்ய பெயருடைய சமூகத்தில் அதாவது செம்மையாய் காணப்பட தாக நம்முடைய ஆண்டவர் காணுகின்றார்கள் கண்டு நம்முடைய வார்த்தையினாலே அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள் ஒரு இன்ஸ்பேட்டர் போலீஸ் இன்ஸ்பேக்டருக்கு வந்திருந்தார் வந்திருந்தவர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் வருவார் அவர் பேசும்போது ஒரு சொன்னார் அதாவது உங்களுடைய திருச்சபையை பற்றி நான் அதாவது கேள்விப்பட்டேன் இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்னால பக்கத்தில் உள்ள மக்களிடத்தில் போய் நான் விசாரித்தேன் கிறிஸ்தவர்களிடத்தில் மற்ற புரஞ்சாதி மக்களிடத்தில் கேட்டபோது சொன்னார்கள் அங்கே அந்த சபை ஒரு புனிதமான சபை அங்கே போகிற மக்கள் ரொம்ப அருமையானவர்கள் அங்கே தேவன் புதுமையான காரியங்களை செய்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்லி அவர் தனக்கு தெரிந்த ஒரு நண்பர் மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறவரை திரும்ப அழைத்துக் கொண்டு பண்ணி கூட்டிக் கொண்டு போனார் அதற்காக நான் தேவனை சுமிக்கிறேன் ஆனபடி நான் தேவருடைய பிள்ளைகளை நம்முடைய திருச்சபை அவனமாக சாட்சி பெற்று வருகின்றது நம்முடைய சபையினுடைய மக்களும் அவனமாக வளர்ந்து நான் தேவனுக்கு இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு அதிகால நான் தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு சபைத்தினுடைய வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனுக்கு மைந்தூன்றாவதாக இந்த ஆண்டிலேயும் நான் இன்னும் தேவனுடைய பொறுப்பணியை வேகமாய் செய்ய கத்த வர்ணத்தின் ஆரம்பத்திலேயே நமக்கு நிறைய புலிகளை பொறுப்புகளை வைத்திருக்கிறார் ஆன்மீகத்தில் நான் காணுகின்றேன் அந்த ஊழியத்தை செய்து முடிப்பதற்கு இந்த ஆண்டிலே தேவருடைய பிள்ளைகள் உருவனையாக நின்று ஜெபம் பண்ணி இந்த ஊழியத்தை தாங்கிவிடுகள் அதற்காக நான் தேவனை வாழ்புகிறேன் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக என்று அந்த காலவேளையில் அதாவது ரொம்ப நிறைந்த அனுபவத்தோடு பூங்கி வழிகிற அனுபவத்தோடு அதற்கழக கருத்து போத்துரும் பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டனா அதாவது ஒன்று மறியாமல் இருக்கும்போது திடீரென்று ஒரு கலக்கம் ஏற்படும் திடீரென்று ஒரு பாரம் ஏற்படும் திடீரென்று ஒரு மகிழ்ச்சி நம்ம ஏற்படும் பார்த்திருக்கிறோம் இந்த கலக்கங்களும் பாரங்களும் எப்போ வரும் என்றால் ஒன்று குறைபாடு இருந்தால் இல்லாவிட்டால் நமக்கு ரொம்ப குடும்பத்துக்குற மாதிரி தீமை நடக்கப் போகிறது என்று தேவன் அறிந்திருக்கும் போது இந்த ஆவியிலே ஆவியானவர் நமக்கு ஒரு அந்த துக்கத்தை காண்பிக்கிறேன் அதோடு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறால் கத்தளை செய்யப் போகிறார் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது அதை நாம் ஆவியலை அறிகின்றோம் அதற்காக தேவனுக்கு நன்றி வருடத்தின் இந்த காலவளையில் முதல் இந்த மணி நேரத்தில் உள்ளத்தில் ஏற்படுகிறது இந்த வருடத்திலே கட்ட பெரிய காரியங்களை சபையில் அவ மக்களுடைய வாழ்க்கையிலே தேசத்திலே அன்று செய்வார் என்று நம்புகிறேன் அறிகிறேன் அதற்காக அன்றைவருக்கு ஸ்ரோக்கிறோம் மகிழ்ச்சி கத்து இந்த ஆண்டில உங்கள் மத்தியிலே சொல்ல ஒரு வேலை வாக்கியத்தை கொடுத்தால் அதை நான் உங்களை மத்தியில் சொல்லிக் கொள்ளுகிறேன் நூற்றி சங்கீதம் ஐந்தாவது வருஷத்து யாராவது வாசிக்கலாம் போன வருடம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடைந்த பிரயாசத்துடைய பலனை இந்த வருடத்தில் இப்படி பெறப்போகிறோம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கண்டிடத்தோடு அறுப்பார்கள் கடந்த வருடத்திலே நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்ணீரோடு விதைத்த விதைகள் எல்லாம் முறைத்து பலனாகி இருக்கின்றேன் அவைகள் இந்த ஆண்டிலே நாம் அறுவடை செய்யப் போகின்றோம் தேவனுக்கு மயனே உண்டாவதாக அதாவது கண்ணீரோடு விதைத்த எல்லாம் அவைகள் முறைத்து செழிப்போடு காணப்படுகிறது இந்த அறுவடை செய்ய வேண்டும் அதுபடி நான் தேவிட பிள்ளைகள் அனைவருடைய வாழ்க்கையில கண்ணீரோடி தமிழ ஜம் முறையிலே கண்ணீரோடு காணப்பட்ட தேவாலயத்திலும் தேவ சமூகத்திலும் கண்ணீரோடு காணப்பட்ட அனுபவம் அநேக நேரங்களிலே என்ன செய்வது அவர்கள் திகைத்து கவலைப்பட்ட காரியம் இவர்கள் தான் விதைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறபடி நான் இந்த ஆண்டிலே நாம் அவர்கள் கம்பீனத்தோடு மகிழ்ச்சியோடு அறுவடை செய்ய போகின்றோம் ஆண்டவருக்குனாலும் சரி மற்றும் எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் செய்யும் போது நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் படித்து முடித்தவுடனே உத்தியோகத்திற்கு போறவுடனே நாம் அதனுடைய பலனை எல்லாம் அங்கே நாம் பெறுகின்றோம் அதே போல எந்த ஒரு காரியம் விவசாயமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதாவது நாம் அதை செய்யும் போது பலனை காணவதற்கும் வருத்தப்பட்ட வேர்வைி கவலையோடும் பா மிகுந்த கஷ்டத்தோடும் செய்கின்ற அறுவடை செய்யும்பு கண்ட அறிக்கட்டளை சு வருகம் வருடத்தில் விதைத்த விதைகள் தியாகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடைந்த பிரயாசங்கள் மனக்கவலைகள் பிரயாசங்கள் எல்லாருக்கும் கூடிய இந்த ஆண்டிலே அடைவோம் அடைவீர்கள் என்று கற்று சொல்கிறார் அதற்காக நான் ஆண்டவரை துணிக்கிறேன் மகிமை உண்டாவதாக நேற்று பிரதிகளில் இருக்கும் போது என்னுடைய ஆவியானவர் நீண்ட நேரம் நீண்ட காலங்களே பேசினார் அவைகளை நான் சொல்லவில்லை அதாவது அந்த நேரத்தில் எனக்கு அந்த காந்த அந்த ஆவியானவர் என்னோடு பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் சில வெளிப்படுத்த எனக்கு அதை ஒன்று நான் சொல்லுகிறேன் ஒன்று கண்ணவராக ஒருவர் எழுந்து கொண்ட நெருப்பை அணைக்கிறார் அணைத்துவிட்டு அப்புறம் ஏதோ கிண்டுகிறார் கிண்டி ஒரு மாதிரி குப்பைகள் நெருப்பு போவருகிற அகப்பேன் கண்ணாப்பை இப்படி ஒரு அகப்பே அவருடைய கையில் இருக்கிறது அதை விட்டு இப்படியே அந்த குப்பையை சரிக்கிறார் சரிக்கிற நேரத்தில் அது உருண்டு உருண்டியாக இருக்கிறத வெளிய வைக்கிறார் இவர்கள் நான் பார்க்கிற நேரத்தில் அவர்களால் சுத்தமான பொண்ணாக இருக்கிறது தங்கம் தங்கமாக இருக்கிற அழுக்கெல்லாம் போய் போய்விட்டாலிருந்து அறிந்த உடலில் நெருப்பை அணைத்துவிட்டு அந்த குப்பைக்குள் இருக்கிற அந்த தங்கைகளை எடுத்து எடுத்து அவர் வெளியே வைக்கிறதாக நான் கண்டேன் தேவனுக்கு மயம உண்டாவதாக அருமையானவர்களே நெருப்பை போன்ற கஷ்டங்கள் நம்மை புறமிட்டது உண்டு கிடந்த ஆண்டு வரைக்கும் அநேவருடைய வாழ்க்கையில் அதே மாதிரி புறமிட்டது நெருப்பை அணைக்கிறார் தேவனுக்கு ஸ்ஸ்தோத்திரம் உண்டாவதாக அணைத்து அதற்குள் இருக்கிற பொண்ணை எடுத்து வெளியே வைக்கிறார் இவ்வளவு பெரிய நெருக்கர்கள் மத்தியிலேயே நாம் அழிந்து போகாமல் அழிந்து போவதற்கு அல்ல நம்மளுக்கு கடைசி மாற்றம் அறிக்கை செல்லிருக்கிறோம் விட்டிருக்கிறோம் ஒப்புரவாகி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற வந்த காரியங்களுக்காக மனஸ்தாப்பட்டிருக்கிறோம் இவர்களால் நெருப்புல போட்டு உரிச்சி தேவை நீக்கி இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் உண்டான கஷ்டங்கள் நம்ம இருக்கிற அழுக்கை நீக்குவதற்காக கடந்த ஒரு இடத்தில் ஏற்பட்டது அவைகளை தேவன் அந்த நெருப்பை அந்த கஷ்டத்தை மாற்றுகிறார் மாற்றி அதற்குள் இருக்கிறவர்கள் வெளியே எடுத்து இருக்கிறதாக கண்டே எளிமையிலே பயன்படும் வெளியிடத்தை சுமாரிப்பதற்கல்ல அது ஆவணங்களாக செய்து எவ்வளவு பேருக்கு அலங்கரிப்பாக மாறிவிடுகிறது அல்லவா அதே நம்முடைய வாழ்க்கையும் ஆகும் யார் உத்தவமாக இதுவரை கத்தனை பின்பற்ற உங்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வெளிப்படுத்தல் கொடுக்கப்படுகிறது அதற்காக ஆண்டவருக்கு நான் சோதனை சொல்லுகிறேன் இரண்டாவதாக நம்முடைய ஆறாவது நிறைய பேர் கொள்வி நிற்கிறாரு அதுல ஒருவர் இளைஞர் இருக்காது இருக்கிறது என்னடா சிங்க வந்த நிற்கிறது என்ற விரும்பி பார்க்கிறேன் ஆனால் கழுத்துக்கள் முழு நம்முடைய திருச்சி தலைமையாக அது தெரிகிறது மைனாண்டாவது முகப்பார்வை முகத்தினுடைய அந்த சாயல் சிங்கத்திற்கு ஒப்பாக அது இருந்தது அதற்கான ஆண்டவரை நம் அடிக்கடி சொல்லுகிறதானே யூகா கோத்திர சிங்கம் எங்களுடைய பிள்ளைகள் சிங்கத்தினுடைய குட்டிகள் தேவனுக்கு மயில் அதோடு மாத்திரமல்லிப்படுத்த சொல்லியிருக்கிறது அல்லவா அதாவது நான்கு ஜீவன்களை பற்றி ஒன்று சிங்கமுகம் ஒன்று எழுதுமுகம் ஒன்று கழக முகம் ஒன்று மனித முகம் என்று எழுதியிருக்கிறது அல்லவா நான் கந்தேன் என்று அங்கே மனிதர் சொல்லுகின்றார் அதனுடைய ரகசியத்தை தான் கேட்டு சொல்கிறார் சிங்கம் என்று சொல்வது மிருகங்களுக்கெல்லாம் ராஜா தேவனுக்கு மகிமை என்றாக உலகத்தினர் காணப்படுகிற எல்லா மிருகங்களுக்கும் ராஜா சிங்கம் தான் தேவனுக்கு மகிமை இந்த அப்போ சில பதவி ஏற்றுக்கொண்ட தேவனுடைய அந்த அந்த சிங்கத்திற்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவரை புதுக்கிறேன் தேவனவருக்கெல்லாம் நமக்கு விளக்கம் தந்திருக்கின்றார் அப்படி போல எருது முகம் உண்டு அன்றைய நாமத்திற்கு மகிமை கடினமாய் உழைக்கிற அப்படிப்பட்ட எருதுகளை போன்றவர்கள் நம்முடைய சபையில் இருக்கிறார்கள் அந்த சிங்க சுற்றி அப்படிப்பட்ட ஜீவன்கள் இருந்தது இன்று தேவனுடைய திருச்சபை அப்படிப்பட்டிருக்கிறார் ஒரு சிங்கம் மற்றபடியே நம்முடைய வாழ்க்கைகளை அதாவது விபத்தில் அநேக எருதுகளை அந்தவர் உழைக்க கடினமான உழைப்பு உழைப்பதற்கு தேவன் தந்திருக்கிறார் அதற்காக அந்தவர் நான் தேவனுக்கு மயிம இன்னொன்று கழகு முகம் அது கழகு என்று சொல்லும் போது அந்த கழுகாலது அதாவது வயதானவுடனே எங்கே போயிருந்து கொள்ளுமா அது மழையுடைய குழல் கொலை போயிருக்குமா வயதுக்கு கழகுக்கு வயது கிடையாது டேவனுக்கு மகிந்த ரெண்டாவது ஆக அப்புறம் அந்த கைகளாக உழுந்து பலபடி அவருக்கு முடிவுத்து அது குஞ்சு ஆகி அப்புறம் வெளியே வருகிறது இதுதான் கழகமல்ல கழக நிலைமை என்ன என்றால் அதாவது அது மலையில் இருக்கும் எங்கேயாவது மாடு சொத்து கிடைக்கிறது என்றால் அதுக்கு அந்த அறிந்து அங்கே அது வந்துவிடும் என்று நாம் காணுகின்றோம் எங்கேயாவது மாடு சொத்து கிடந்தால் கலவியில் வந்து கூடி விடும் அதற்கு எந்த யாரும் கொடுக்கிறது இல்லை அது மோப்பத்தில் தெரிந்து அங்கே வரும் அது தெற்க தரிசியனுடைய நாம் காணுகின்றோம் அதாவது அந்த நிலைமை சபையில் முழுமையடைய தீர்க்க தரிசன அறிந்து அவர்கள் ராஜாக்களுக்கு அறிவித்தார்கள் நாட்டிற்கு அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் என்று நாம் காணுகிறோம் ஆண்டவருக்கு மகிமை என்று ஒன்று மனித முகம் அவர்கள் தான் நன்றி மனிதர்களோடு மனிதர்களாக இருந்து ஆத்மாக்களை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அறுபடியினால் தேவனிவர்களை தான் நம்முடைய திருச்சபயிரை வைத்திருக்கிறார் அதுபடினால் தலைமையை பற்றி நான் அன்று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 அதற்காக ஆண்டவர்கள் சோத்திரம் இந்த ஆண்டில் இருக்க பெரிதான காரியங்களை சபையின் மூலமாக சபையை கொண்டு செய்ய போகிற முடியினால் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் மூன்றாவதாக தாவந்தராஜா இளமை பருவத்தில் அவர் எப்படி இருந்தாரோ அதே ஒன்றுமாக அந்த இளமை பருவத்தில் இருக்கிறது போல கையில இந்த பில் மாறி அவர் வைத்திருந்தது கவன் ஆனால் நான் பார்க்கும்போது அந்த பில் மாறி ஒன்றி அவருடைய கையில் இருக்கிறது அந்த மாதிரி ஒன்றி வைத்துக்கொண்டு கண்டனத்தோடு அவர் நடந்து அப்படி உள்ள வருகிறது தெரிந்தது அந்தவருக்கு அண்டவர் ஆய் தேவன் அன்று ஒரு சிறிய தாபையை கொண்டு இசையல் ஜனங்களுக்கு ஆறுதல் அளித்தார் ஜனங்களை கொண்டு போடுவோம் மேற்கொள்வோம் அடிகளும் அடிமைகளாக்கி விடுவோம் என்று எண்ணிய அந்த கோழி ஆற்றையும் அவனுடைய பெலிஸ்ட கீழ்படுத்தி போட்டான் ஒரு சின்ன பையன் தேவனுக்கு மைவே அது இந்த நாட்களிலேயும் அந்த அபிஷேகத்தை இன்று நம்முடைய திருச்சபைக்கு கட்டளையிட்டிருக்கிறார் யோசகம் காலையில் வேற ஆதி பெற்றவர்கள் என்று சொன்னது போல அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் திருச்சபைக்கு தந்திருக்கிறார் அதற்காக நான் அவர்கள் சோத்திரம் சொல்கிறார் ஆளப்படுகிறார் கர்த்தகர் இந்த ஆண்டிலும் பிரிவான காரியங்களை தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் பிள்ளைகள் மூலமாய் செய்வார் என்று நான் தேவ சமூகத்தில் கர்த்தரவைகளை செய்வாராக நான் காலையில ஜப்பம் முடித்துவிட்டு ஐந்து உருவனுக்கு தேவத்தை பாயை சுருட்டி கொண்டு வைப்பதற்காக இப்படி நடந்து போகும்போது என்னுடைய நிகழ்ச்சால் பேசுகிற மாதிரி நீங்கள் எங்கும் உணராதவர்களாக இருக்கிறீர்களா நீங்கள் இன்னும் இருக்கிறீர்களா என்று மத்திய சுனம் இருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் இன்னும் உணராத இருக்கிறீர்களா என்று அப்போ சில பேருந்து அன்றரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார் அப்படி சொல்லப்பட்டது பதினைந்து பதினாறு தேவனுக்கு மயமே உண்டாவதாக அதாவது நீங்கள் இன்னும் இருக்கிறீர்களா என்று ஒரு சம்பவத்தை முன்னிட்டு சொன்னார் அதாவது பாவம் என்றால் என்று விளக்கி கொடுத்தார் என்று நாம் காணுகிறோம் இவ்வளவு நன்மைகளை பெற்று இதில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த சம்பவம் இல்லை ஆனால் இன்னொரு மார்க்சிஸ்டர் சொல்லும் போது அதாவது அப்பங்களை குறித்து வேகவாரி பரிசோதனை எச்சரிக்கையா இருங்கள் என்ற போது அப்பம் இல்லாத நாள் எப்படி சொல்லுகிறாரோ கேட்டபோது ஐந்து ரெண்டு பேர்கள் கொண்டு எத்தனை பேரை போஷித்தேன் அது நீங்கள் உணரமில்லையா என்று சொன்னார் அதே ஒண்ணுமாக அதாவது இன்று நம்முடைய வாழ்க்கையில கடந்த ஆண்டில் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம் உணர்வில் போல நாம் இருக்கக்கூடாதான் தேவடிவதாக நீங்கள் உணர்வு இல்லையா உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் பெற்ற பிறகும் ஒரு சுந்தர் சோதனை ஒரு சுந்தர் குறைவு ஒரு சுந்தர் நெருக்க வந்த உடனே நலனுகிறீர்களே இன்னும் உங்களுக்கு உணர்வு இல்லையா நான் இதை மாற்றுவேன் என்று இந்த காரியத்தில் நான் உணர்வு செய்வேன் என்று உங்களுக்கு இன்னும் உணர்வு என்பது அதனுடைய பொருள் தேவனுக்கு மயமே உண்டாவதாக எத்தனையோ காரியத்திலிருந்து விடுதலை பெற்ற இந்த காலியத்திலும் நான் விடுதலை ஆக்குவரன் என்று உங்களுக்கு என்ற உணர்வு இல்லை என்ற அர்த்தத்தோடு காலையில் ஐந்து இருபது ஒரு கற்பர் பேசினார் அதனால் வருடத்தின் ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்கிறேன் தேவனிடத்தில் நான் நன்மை பெற்றிருக்கிறபடியா விடுதலை பெற்றிருக்கிறப்படி நான் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய காரியம் வந்தாலும் தேவனால் முடியும் நான் விடுதலை பெறுகிறேன் தேவன் ஆசீர்வதிப்பார் எனக்கு நன்மை உண்டாகும் என்று நாம் அந்த உணர்வோடு காணப்பட வேண்டுமா சாட்சியர்கள் என்றால் அப்படி மடமடமே எறும்பி விடுவார்கள் எழுப்புகிறோம் உணர்வு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காக ஆண்டவருக்கு நான் ஐந்தாவதாக அதாவது நான் இங்கே ஆலயத்து நின்று கொஞ்சம் தேவம் பண்ணி விட்டு வருவாரு அப்படி என்னுடைய வாய்க்குழைவு கிடைக்கிறது அது பெரிய ஒருச்சிகரமான ஒன்று நான் அதை சும்மா உழித்துதான் இருக்கிறேன் ஒரு சாக்கலாம் எப்படி கிடைக்குமோ அப்படி எனக்கு தெரிந்தது எப்படியோ கர்த்த நமக்கு நன்மையானவை அறவைப் போகிறார் எனக்கு என்றால் எனக்கு மாத்திரம் இல்ல திருச்சபைக்கு அப்படிப்பட்ட நல்லவைகளை செய்ய போகிறார் சாப்பிடும் போது முகம் சுழிக்கும் இறைவன் இருக்கும் இனிப்பு சாப்பிடும் போது இந்த அப்படிப்பட்ட நல்ல கருவைகளை அண்டவர் வைத்திருக்கிறபடினால் தேவனுடைய பிள்ளைகள் ஜபம் பண்ணுவோம் கற்பனையை கைகோம் இந்த ஆண்டிலே ஆண்டு கொடுத்த வாக்கெடுப்போம் என்னிடம் நிறைவேற வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் நிறைவேற வேண்டும் சபையில் நிறைவேற வேண்டும் என்று இவர் ஆயுத்தப்படுவோம் கருத்தனமையாச்சூர் வைப்பார்கள் இந்த உரித்து உறுதுணையாக இருந்து எங்களுக்கு இந்த எல்லா நிலையிலேயும் ஆதரவாயிருந்த அதாவது நீங்களே எங்களுடைய நிருபங்கள் எங்களுடைய இதயத்தில் எழுதப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று அப்போ சில நிறுவத்தில் எழுதியிருக்கிறார்கள் அப்படி சபைக்குள் இருக்கிற பலருடைய பெயர்கள் நம்முடைய எழுதப்பட்டிருக்கிறது மகிமை உண்டாவதாக ஆச்சாரியனுடைய மார்பதக்கம் பதித்திருக்கிறது போல ஆறு ஆறு கல்லைகளாக பனிரெண்டு கற்கள் பதினெட்டு எப்பொழுது அவன் அதை பார்த்துக்கொண்டே நடக்க வேண்டும் என்று தேவனுடைய விதி இருந்தபடியால் அப்படி போல அப்படிப்பட்டவர்களுடைய பார்வை எப்போது நம்முடைய இருக்கிறது எல்லா மக்களும் அப்படி தியாகம் பண்ணி நம்முடைய சபை வளர்ப்பார்களாக இதுவரையிலும் இந்த ஊழியத்திலே உறுதுணையா இருந்தே அல்லது இதற்கு ஆதரவாயிருந்தே மகிழ்ச்சி ஊட்டின ஊழியத்திலே கடின உழைப்பாக உழைத்து இந்த ஊழியத்தை யாவருக்கும் சபையார் எல்லாருக்கும் என்னுடைய இரண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டினுடைய புத்தாண்டு வாழ்த்து ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொண்டு